மலம் வளம் கால போது தேவையில் மருந்து வேண்டான்றதுதான் பாடுபட்டுறோம் மருந்துன்றது எப்பவுமே மருந்து அப்படின்னா அது வந்து உடம்புக்கு வந்து விஷம் உடம்பு வந்து அது விஷமா தான் ஏத்துக்கும் பாக்கும் ஏன்னா மருந்து அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் விஞ்ஞானத்துல கொஞ்சம் உள்ள போகும் மருத்துவ விஞ்ஞானத்துல உள்ள போகும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆன்டிபாடியா வந்து உடம்பு வந்து பாக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம சித்த மருந்து எல்லாம் இருக்கிற சித்தர்கள் வச்சிருக்காங்க சித்தர்கள் வந்து நமக்கா மருந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க வழிகாட்டங்க இருக்குங்க சித்தர் பெருமக்களும் மகான்களும் ரிஷிகளும் சொன்னதெல்லாம் எல்லாமே வந்து பொதுமக்களுக்கானது அல்லங்க அது சிலது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு மாதிரியான விஷயங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க நாம என்ன சொல்றாங்க மருந்து இல்லாம ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் சொல்லி நான் சொல்லல பாருங்க இந்த இடத்துல ஒரு நான் சொன்னேன்னு சொன்னா அந்த கருத்தை வந்து நான் எடுத்து பயன்படுத்துற மாதிரி ஆயிரும் இப்ப பகவான் திருவள்ளுவர் பத்தி நம்ம பேசணும் இல்லீங்களா அவரு ரொம்ப எளிமையா ரெண்டாயிரம்சனிச்சிருக்கிறார் அவரோட பஞ்செல்லாம் இருக்குது இல்லீங்களா நீங்க முயற்சி பண்ணுங்க ஒரு ஒரு சும்மா ஒரு வேண்டுகோளா வச்சுக்கோங்க அந்த மருந்துன்ற அதிகாரத்தில் ரெண்டாவது குரல்ல அவர் வந்து ஹைலைட் பண்ணுவாருங்க மருந்து என்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு அருமையான குரல் சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் சொன்னேன் அதிகாரத்தை வந்து படிச்சு ஒப்பிக்காதவனுக்கு பிஹெச்டி கொடுக்க கூடாது பாஸ் பண்ண கூடாது ஆமாங்க நீங்க நினச்சி பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு எளிமையா சொல்றாரு மருந்தே வேண்டியது இல்லையா உனக்கு அப்படின்றாரு எப்போ அருந்தியது அற்றது ஏத்துக்காதோ இந்த ரெண்டையும் வந்து அந்த ரெண்டு பழக்கத்தையும் நீ வந்து போட்டுறதில்ல அத வந்து நல்ல விதமா கடைபிடிச்சுன்னா நீ உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா மருந்தே வேண்டியது இல்லேன்னு சொல்றாருங்க இப்ப இதை விட பெஸ்ட் ஐடியா யாராவது உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்க முடியுமா நினைச்சு பாருங்க நோய் வந்த பின்னால மருந்து சாப்பிடுங்க ஒரு சேவை அது நிறைய நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க எத்தனையோ டிவி கலாம் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் பாராடுதல் கூறியதுதான் ஆனா நாம என்ன சொல்றோம்னா மருந்து இல்லாம இருக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நம்ம ஏன் உணவு அருமையான இரவு உணவு கண்டிப்பாக இரவு உணவு பழக்கமும் இருக்கூடாது ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேல அந்த அந்த விஷயங்களுக்கு அப்ப ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னா உணவுகள் ஏதாவது சரி பண்ணி பழகிக்கணும் பழங்கள் காலையில் சாப்பிட்டா வெறும் வயசு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க இந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்காக பழங்களை வேணும்னு ஒரு இதை எடுத்துக்கலாம் நீங்க ஒண்ணு தப்பு இல்லாத இரவு பழங்களை சாப்பிட்டு படுத்தாம் ஆமா பொதுவா வந்து இரவுல பழம் வேண்டாம் வந்து சீக்கிரமா வந்து எனர்ஜியே கன்வெர்ட் ஆகிடும் ஆட்டல அது நம்ம பயன்படுத்தாம சும்மாதான் படுத்துட்டு இருப்போம் அதனால காலையில் நேரத்தில் பழங்கள் சாப்பிட்டா வெறும் வயிற்று சாப்பிட்டா அதனுடைய முழு நன்மையும் பழத்தினோட முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும் ஓகே ஓகே காதி காலையில் நேரத்தில் பழமும் அல்லது இந்த மாதிரி சத்து நல்ல நிறைய சத்து உள்ள ஆகாரங்களை சாப்பிட்டோம்னா அது வந்து மாலை வரைக்கும் நமக்கு உழைப்புக்கு தேவையான மன உழைப்பு உடல் உழைப்பு எல்லாத்துக்கும் தேவையான சத்துக்களை கொடுக்கும் ஒருவேளை பழக்கத்திலிருந்து மாறணும்னு யாராவது விரும்பி தன்னை வந்து தகவல் மீட்டுக் கொள்வதா ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு எளிமையான ஐடியா பழங்கள் பெஸ்ட் ஒன்னும் தப்பு இல்லாத அது மாதிரி பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான கருத்துக்கெல்லாம் சொல்லி மீண்டும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி